முதலாவது நிருபம் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாசிக்கலாம் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு போது உங்களுக்கு அழைக்கப்படும் கிருதை மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஆகியால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த பத்தியுள்ளவளாக இருந்து ஏ சிகிச்சை வெளிப்படும் போது உங்களுக்கு அழைக்கப்படும் கிருதையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று பரிசுத்த ஆகிய அனைவர் திருவிழம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் மிகுந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் அடைந்து கொள்னதின் அறை எது இருந்து கொண்டிருக்கும் பொழுதே உலகம் இல்லாமல் சுத்திக் கொண்டு வந்து அப்படியே ஆத்மா ரஷிக்கப்பட்ட தேவனுடைய ஆத்துமக்களிலே பாவங்கள் அடிக்கடி போராடி போராடி சோதனைகளை உருவாக்கி விதமாக மனமானது தேவனை விட்டு விலகும்படியாக செய்து விடுகின்றபடியால் மனதின் அறை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் திருமணம் பெற்றுகின்றார் மத்திய சுரிசுக்கும் பதினைந்தாவது அதிகாரம் இருபது வருஷங்களில் இயேசுரிசு சொல்லும் பொழுது அகவாசைகளான இப்படியில் இருயத்திலிருந்து கொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதங்களும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் பூசணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று அருமை ரசிகராகியே சிகிச்சை சொல்லியிருக்கின்றபடி நாள் நம்முடைய ஆத்மா தூய்மையாக காத்துக் கொள்ளப்படுவதற்கு மனதின் அறை கட்டப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார் இந்த மனதுக்கு பல மாசுகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால்தான் அறை வீட்டை கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று இயேசுநாதர் கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் வீட்டில் ஒரு அறைகொள்ளைப்பதுதான் சொல்லுகிறார் என்று சொல்லி இயேசுநாதர் அப்படி எந்த அறைவீட்டுகளும் காடுவதை போய் ஜெயித்தார் என்று அறிந்திருக்கிறது இந்த வீட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதற்குள்ளிருந்துதான் கொல்லாத சிந்தனைகளும் மோசமான வாழ்க்கையை செய்வதற்கான தூண்டுதல்கள் உருவாகி வருகின்றது ஆகினால் இந்த மனதிறறை கட்டப்பட வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் யாருடைய மனம் கட்டப்படவில்லையோ அவர்கள் அடைய மாட்டார்கள் அவள் இறைவனிடத்திலிருந்து மேலான நன்மைகளை பெற்றுக் கொள்ள மாட்டாள் என்று திருமலை நமக்கு கற்றுத்தருகின்றபடியால் இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளாக நாம் நாம் இயேசுநாதருடைய பிள்ளைகள் என்று மாறுதட்டி சொல்வதற்கு தகுதி அடைந்திருக்கின்றதாம் நம்முடைய மனதை கமனமாய் காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் நேற்று வரைக்கும் அவர் சுத்தமாக இன்றைக்கு நம்முடைய மனதிலே தீமையான உணர்வு உருவாகி விடுமானால் அந்த பரிசுத்தம் அழிந்து போய்விடுகிறது என்று பரிசுத்த ஏதாக வாசிக்கின்ற பொதுவாக மனுஷனுடைய உள்ளத்தில் கண்காணி பார்க்கின்ற பார்வைகளிலே இதமான அசுஸ்திகள் உண்டாகி அசுத்தமானவர்களை பார்க்கின்றபடினால் அசுத்தமான தேடுகின்றபடினால் உள்ளம்ீனி அடைகின்றது என்று சொல்லி வேதன் சொல்லுகின்றபடினால் கண்களின் காட்சிகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று பதினொன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது நெஞ்சின் வழிகளில் உன் கண்களின் காட்சிகளிலும் நட எாவது நிமித்தமும் தேவனே நியாயத்தினை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி சாலுமணி அறி பார்ப்பதற்காக தான் கண்கள் கொடுத்திருக்கிறது கேட்பதற்காக தான் காதுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பேசுவதற்காக தான் வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எல்லாம் எல்லாவற்றையும் கேட்கலாம் எல்லாவற்றையும் பார்க்கலாம் என்று மனிதகுலம் அமீதமாக நம்ம இல்லாதபடிக்கு ஆள வேண்டும் மனதை கட்ட வேண்டும் என்று சொல்லி பருசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்பதை தேவசமுத்திர சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் நாட்களில் உன் இறுதி உன்னை பூரிப்பாக்கட்டும் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளின் நட ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேர்ந்த நியாயத்தினை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி என்று சொல்லியிருக்கின்றோம் செய்யும் போது ஆண்டவன் நின்று விடுவதில்லை மரமையில் கிடைக்கக்கூடிய எல்லா மகிமையான வாழ்க்கையில நாம் இழந்து போக முடியும் என்று சொல்லுகின்றபடினால் ஒரு மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள் ரெண்டு சாமியார் பதினொன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனத்தை வாசிக்கின்ற பெரிய தீர்க்க தரிசியாகி பெரிய சங்கீதருக்கு ஆண்டு ஆண்டவர்களுடைய இறுதியத்து கேட்ட புருஷனாக இருந்தவர் ஒரு நாள் பெரிய பாவகமான பாவம் செய்வதற்கான சூழல் உண்டானது கண்களின் காட்சியினாலது உருவானது என்று சாமியல் திருக்க தரிசின் புத்தகத்தில் எழுதியிருக்கிற நிவாசிகளார் சாயங்காலத்தில் அரண்மனை போது ஒரு சௌந்தமாக இருந்தால் என்று சொல்லப்படுற அவருடைய காண்கின்ற காட்சியானது அவன் பார்த்த பார்வையானது அவனை பாவல் செய்ய தூண்டிவிட்டது என்று சொல்லி பரசுத்த வேத வாக்கியத்தில் அதை நாடு கண்களின் காட்சிகளுக்கு படி அது மனதிலே தோன்றி மனதை அசுக்தி இருப்பதற்கு மனதின் அரை இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் சில வயதிலே பிள்ளைகளுக்கு பள்ளி பாடத்திலே ஊன்று குரங்குகளை போட்டு காணிப்பார்கள் பாயை புத்தி கொண்டு ஒரு குரங்கு கண்ணை புத்தி கொண்டு ஒரு குரங்கு காதை மூடி கொண்ட ஒரு குரங்கு இருக்கும் தீய பாராதே கண்களை மூடு தீயவைகளை கேட்காதே காதை மூடு தீயைகளை பேசாதே மாய மூடு என்று சொல்லி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள் இன்னைக்கு பெரியவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டிய அவசியத்தில் வந்திருக்கின்றோம் அதனால் பிரியமான தேவ ஜனமே காணுகின்ற எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு எல்லா வார்த்தைகளையும் கேட்பதற்காக நமக்கு கண்ணும் காது கொடுக்கப்படவில்லை இறைவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக இறைவனுடைய தரிசனங்களை காண்பதற்காக நம்முடைய கண்கள் ரட்சிக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றால் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆலயத்துக்குழு தான் இருக்கின்றோம் பார்வைகள் வேறு பக்கம் செல்கின்ற பொழுது அசூசியான இடங்களுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய மனம் அசூசி அடையும் என்பதை அறிந்துதான் அப்போது பேசி சொல்கின்றார் மனதின் அறியை கட்டிக் கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவளாக ஏவன் அளிக்கிற கிருமி அடைந்து கொள்வதற்கு மிக கவனமாக சொல்லுகின்றபடியால் திருச்செறையின் பிள்ளைகள் மிக தெளிவுடையே உலக மக்களை போல காட்சிகளை காணுவதற்கு கடந்து செல்லாதபடி இன்றைக்கு டிவியிலும் மற்றபடி இன்டர்நெட்டிலும் கம்ப்யூட்டரிலும் ஆபாசமான அருவறுப்பான அசிங்கமான மனிதர்கள் பார்க்கக்கூடாத துருச்செய்திகள் எல்லாம் அங்கே காட்சிகளை காண ஒரு காலமாக இருக்கின்றது பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று எழுதியிருக்கின்றால் இந்த உலகம் அழைக்கப்படுவதற்காக பாவம் கொண்டு இருக்கின்றது அந்த பாவமான உலக மக்கள் மக்கள் நாமும் கடந்து சென்று அந்த பாவத்தை பார்க்கிறதுக்காக கடந்து செல்லாத அநேக வாலிபனுடைய பாவ அறிக்கைகளை கேட்கும் மிக பயங்கரமாகவும் பரிதாபமாக இருக்கின்றது இன்டர்நெட்டு வேலைக்காக சீது தேடப்போகின்ற விழுந்து ஆகையினால் பிரியமான தேவ ஜனமே நம்முடைய மனம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற மனமானது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் கூறுகிறார் என்பதை சொல்லிக் கொள்ளாசை காத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி எதையும் பார்ப்பதற்கும் எதையும் பேசுவதற்கும் நமக்கு அனுமதி இல்லை வேதம் சொல்லுகின்ற பிரகாரம் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்கின்ற மக்களுக்கு மாத்திரம்தான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை கிடைக்க போகின்றது அவர்கள் தான் பரலோராஜ்யத்துக்கு செல்வார்கள் என்பதை ஊழல் மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற ரெண்டு குருந்தியின் பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாவது விவசாயத்தில் அப்போது பவுல் குருந்து சபையுடைய மக்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை எழுதினதாக வாசிக்கலாம் ஒவ்வொரு ஆயுதம் சர்பமார்ந்து தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாலை வஞ்சித்தது போல உங்களுடைய கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று எழுதுகின்றார் பரிசுத்தாவிட துணையோடு கூட உருவாக்கப்பட்ட தேவனுடைய திருச்செவியினுடைய பிள்ளைகள் சில வேலைகளில் விதமாக தேவனமிட்டு விலகக்கூடிய மனதிலும் வந்துவிட முடியும் அதை குறித்து அவர் சொல்கின்றார் சர்பமார் எப்படின் ஆகியும் சர்ப்பமார் தன்னுடைய தந்தனத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி எடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன் என்று சொத்த பௌர்ணிகமாக சொல்லிருந்தார் ஏவாளை சாத்தான் கொடிய பாவ சோதனைக்குள்ளே பாவத்தை காட்டியவளை வஞ்சிக்கவில்லை தந்திரமாக சில வார்த்தைகள் மாத்திரம் தேவன் சொன்ன வார்த்தைகளை மாற்றி போதித்து அந்த வார்த்தைகளை மீறுவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்துவிட்டு சர்ப்பம் போய்விட்டது ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதில் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் சர்ப்பமானது தங்கமுனதாக இருந்தது அவர் உரையாடல் நடந்தது தவிர பாவத்திற்கான எந்த சூழலும் இங்கே காணப்படவில்லை ஆகையினால் நாமும் நினைக்கின்றோம் அப்படி எல்லாம் பாவத்தை குறித்து அவர்களும் பேசவில்லை தானே சும்மா பேசி கொண்டுதானே இருந்தோம் பொழுதுபோக்குதானே பேசணும் என்று நம்ம அநேகர் எண்ணலாம் இங்கேதான் வேதனைகள் உருவாக என்று சரி வேதனை சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உடைய இறுதிமே கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகப்படும்படியாக கெடுக்கப்படுவோம் என்று சொல்லி நான் பயன்படுகிறேன் என்று சிறு எழுதப்பட்டிருக்கிறது தேவனாயி கருத்து உண்டாக்கிற சகர காட்டு ஜீவங்களை பார்க்கிற சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது அதில் நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகர விருச்சிகளை இனியும் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஒரு சம்பாஷம் ஏற்படுகின்றது தெரியும் இப்படி சொல்லவில்லை என்று சொல்லி அதனால சர்ப்பிதமான உண்மையை கிளறி அவளை பாவன்சியைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டும்பொழுது இல்ல எல்லா கரசத்தினுடைய கனியை பூசிக்கலாம் தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மைதி அறியத்தக்க வெளிச்சத்தின் தனியை மாத்திரம் செத்து விடுதல் என்று சொல்லியா நோக்கி நீங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் அறிவார் என்றும் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது நல்லதும் அந்த சர்ப்பம் போய்விட்டது சின்ன உரையாடல் மாறான சில செய்திகளை சொல்லிவிட்டு போய் விடுவார்கள் நம்முடைய உள்ளத்தில் ஒருவேளை இருக்கலாமோ அதனால்தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் எண்ணங்கள் எல்லாம் உண்டாகி தேவையான கற்பனை மீறும்படியான மனநிலைகள் வந்துவிடுகின்றது அப்படி அநேகர் கிறிஸ்துக்குள்ள வந்தவர்கள் மறுபடியும் உலகத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்ற காலமாக இருக்கின்றபடினால் மனதினரையை கட்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான உரையாடலுக்கு இடம் கொடுக்காதபடி அப்படி கேட்கிற எல்லாருக்கும் எல்லா காரியத்தையும் சொல்ல வேண்டும் என்று விரும்பாத அவசியம் இல்லை அப்படி சொல்லவில்லை ஒரு நாள் இயேசுநாத அதாவது எல்லாம் செய்கிறீர்கள் என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி பரிசையில் வந்து கேட்டார்கள் அப்பேசுநாதர் கேள்வி கேட்கிறார் நான் இடத்துல கேட்கிறேன் கோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிட்டோ மனுஷனால் உண்டாயிட்டோ என்று கூடி பேசுகிறார்கள் தேவனால் உண்டாய் என்று சொன்னால் ஏன்ஸ்தானு கேட்பார் மனுஷனால் மக்கள் எல்லாரும் அவர் தீர்க்கத்தரிசு என்று சொல்கிறார்கள் கல்லெடுத்தேருவார்கள் அதனால எங்களுக்கு அது தெரியாது சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப இயேசு தெரியுமா நானும் எந்த அதிகாரத்திலாவை செய்றேன்பதை உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நடந்து போய்விடுறேன் அதனால எல்லா இடத்திலும் எல்லாவற்றையும் பேச வேண்டும் இருந்து அவருக்கு மாறான உபதேசங்களை தந்து தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலக இன்றைக்கும் சாத்தான் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார் என்பதை தேவசமுத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அன்றைக்கு ஏதேனில் ஒரு சர்ப்பத்து புகுந்தது போல இன்றைக்கு அநேக சர்ப்பங்களை போன்ற மனிதர்கள் ஏவனை விட்டு மனிதர்களை விலக செய்வதற்கான சர்ப்பங்கள் உலகத்தில் உணாவிக்கொண்டிருக்கின்றபடியால் எல்லாரிடத்திலும் பேச்சுவார்த்தை கடன் கொடுக்காதபடி ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லியிருக்கின்றபடி நல்லொழுக்கத்தை கெடுத்து விடாதபடி அப்படி யாராவது சொல்லிவிட்டால் கூட நம்முடைய மனதிலே பதியவிடாதபடி மனதின் அரிய கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பருசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார் இப்படி உரையாடி விட்டு சர்ப்பம் போய்விட்டது ஆகாயத்தில் பறந்து கொண்டுதான் பேசிக்கொண்டே நின்றது சர்ப்பம் பறவை சொல்லி ஆதில் அவருக்கு பேர் அண்டவர் சபித்த பிறகுதான் திண்டு மண்ணிலே நகருவாயின்னு சொல்லி சபித்த பிறகுதான் அது தரையிலே நகர்ந்து தரையை விட்டு எழும்ப முடியாதபடி தரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது புழுதியை திண்டுகொண்டிருக்கின்றது அதுதான் சர்ப்பம் ஆதி காலத்திலே ஆகாயத்திலே பறந்து கொண்டிருந்த ஒரு சர்ப்பமாக இருந்தது அது ஏவாளை இவ்விதமாக சொல்லி சாப்படால் சாக மாட்டீர்கள் தேவர்களை போல் ஆகிவிடுவீர்கள் அறிந்து விடுவீர்கள் ஆகினாலும் கடவுள் உங்களை புசியக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று போய்விட்டது இவர்களுக்கு ஒரு எண்ணம் பாவம் என்றால் என்ன தெரியாத உள்ளம் பாவத்திலே பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே ஜீவித்து ஒரு பாவது நம்மவர்கள் மனதின் அறையை மிக கவனமாக கட்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான எந்த வார்த்தைகளும் நம் ஏற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு மாறாக பெற்றுக் கொண்ட லட்சப்பெண் உபதேசத்திற்கு மாறாக எந்த பெரிய போதை கொண்டு வந்தாலும் எவ்வளவு பெரிய அற்புதங்களை நடப்பு என்ன விதைக்கும் போது இந்த கலை நிலத்துல விழுந்து விட்டா நிச்சயமா அது முளைக்க ஆரம்பித்து பயிரை கெடுத்து போடும் என்று சொல்லுகின்றது வழிகூடத்தில் ஒரு பிள்ளை மத்தியானம் அவள் கொண்டு போச்சுதான் வீட்டிலிருந்து அங்க அம்மா அவள் கொடுத்திருக்கிறாங்க அவள் நம்ம இடத்துல ஏன் அந்த உமியை கலந்து நாம் ஏன் அப்படி செய்ய வேண்டும் உணர்வு இல்லாதபடி அநேக ரவிதமாக இணைந்து கொள்வதற்கு இடம் எடுத்து விடுகிறார்கள் ஆகையினால் அந்த ஏவாடி உள்ள கிரி ஆரம்பித்தது கருத்துசி காட்டி போது பார்க்கலாமே இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை சொல்லி மரத்தை பார்ப்பதற்காக கடந்து போகின்றாள் இதுல மரத்து பக்கமே எங்க இருக்குன்னு தெரியாது என கடவுள் சொல்லிவிட்டார் அந்த பக்கம் போகக்கூடாது என்று சொல்லி போகவே இல்லை இப்போ சர்பஞ்சனுடன் அவளுக்கு ஒரு ஆசை உண்டாகி மரத்தை பார்க்க போகின்றாள் வாசிகளை மருத்துவம் அப்பொழுது சிறியான வளர்ந்தம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் குத்தியை தெளிவிக்கிறது இச்சிக்கப்படத்தக்கிறது கண்டுத்து அதன் கனியை படித்து புசித்துக்கும் கொடுத்தான் அவனும் புசித்தான் என்று எழுதியிருத்தான் கெட்டுப்போவது மாத்திரமல்ல புருஷனை விட்டான் என்று எழுதி சொல்கிறேன் அதனால் பிரியமான தேவதானன அது புசிப்புக்கு இன்பமும் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கிறது கண்டு பறித்து குசித்து விட்டது அந்த பாவத்துக்குள்ளாக இறைவனுடைய கற்பனையை நேரமடியான மரணத்துக்குள்ளாக கூடிய ஒரு சூழலை உண்டாக்கிவிட்டது என்று சொன்னால் இப்போது நாம் கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்டது யாரோடு பேசுகின்றோம் யாரோடு பழகிறோம் என்பதெல்லாவற்றி இறைமக்கள் என்றாக உணர்ந்து வார்த்தளுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் சங்கீதம் ஒன்னு வசதத்தில் அரசனாகி தாவியை சொல்லும் பொழுது அவர் சொல்லி இருக்கிறார் பின்மார்களுடைய ஆலோசனை நடுவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார் பணத்தில் உட்காராமலும் கருத்தருடைய வேதத்திலே பெரியமாயிருந்து இரவும் பகல் முருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர் நீர்காலின் ஓதமாக இடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அறை வாக்கு விதமாக சொல்லுகின்றது மனிதன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பது சாத்தானுக்கு தெரியும் கடவுளுடைய ஆசிர்வாதம் பெற்றுக் கொள்ளாத உலக நன்மைகளை செல்ல வேண்டும் என்று பெற்று உறவுகளை அனுப்பி பரிகாசக்காரர்களேகர் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமாக விலகி போகின்ற காலமாக இருக்கிறது என்று பரிசு வேத நமக்கு படிப்பு துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவலும் ஆவியுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசக்காரர்கள் உட்காராமலும் ியமாயிருந்து இரவும் தியானமாயிருக்கிறாய்க்குவான்டைய வார்த்தைகளை நான் பிறகு சொல்ல வேண்டியது அவசியம் தான் எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை பரிசுத்தமானதை இங்கே போடக்கூடாதான் பண்டிகள் முன்பாக போடாத என்று சொல்ல வேண்டும் அதனால் அநேகப்படி பண்டிகூட்டங்கள் பத்தில் உட்கார்ந்து ஜானியா கொண்டு போய்க்கொண்டு அவர்களை அசுத்தமான வார்த்தை கிரிசவரிதான் பேச போயிருப்பார்கள் இவர்கள் அங்கிருக்க மெஜாரிட்டியாக அசுத்தமான பேச ஆரம்பிக்கும் போது அவைகளை கேட்டு ரசித்துக் கொண்டு வந்துவிட்டு அதையே சிந்தனையில் உருவாகி தமிழி வெற்றி இழந்து அநீக ஆத்தமாவின் காண்கின்றோம் கிடைக்கிற நேரத்தை வேத வாசிப்பதிலும் ஜபத்திலும் செய்ய வேண்டும் என்று அரசு தாண்டியவர் சொல்லுகின்றபடினாலே அவர்கள் இலை உதிராக இருக்கிற போலிருந்து செய்வதில்லாம் வாய்த்து ஆசீர்வாத்தை பெறுவாள் என்று சொல்லுகின்றது திருச்சி பெண் மிக தெளிவாக பொழுதுபோக்குவதை ஆசகார்கள் விலகி போனவர்கள் துன்பார்கள் மக்களை செலவு செய்யாதபடி அவளுக்கு அவங்கள சொல்லி நம்முடைய இழந்து போவதற்கு இடம் கொடுக்காதபடி மனதினரை எப்பொழுது கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் எவனுடைய சுத்தம் வளர்ச்சி இல்லாதபடி அனுபவம் இல்லாதபடி ஆலோசனை இல்லாதபடி ஊழியர் செய்ய போன அநேகர் பாவத்தில் விழுந்து பரிதவித்துக் கொண்டிருக்கிற காணுகின்றோம் திருச்சபை பிள்ளைகள் மிக கவனமாக எங்கே யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நன்கு அவைகள் நம்முடைய மனதில் ஒட்டிவிடாது இருப்பதற்கு மனதில் நிறைய பொழுது கட்டப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஊழியக்காரல் என்று எண்ணுகின்ற சாத்தானுடைய பிரதிநிதிகள் என்பதை சொல்லிக் கொள்ளலாம் உங்களுக்கு அது தெரியாது அதனால் நீ அப்போசனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு சாத்தானுடைய ஆட்கள் வருவா என்று அப்போசனாய் வருஷத்தை பகல் கொருந்து சபையாருக்கு எழுதும்பொழுது இப்படி எழுதியிருக்கிறார் ரெண்டு குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வரையிலும் அவசரங்கள் ஒரு தற்பிதமான வார்த்தையில் பேசுவார்கள் ஒளியின் தூதர் என்று சொல்லி சொல்வார்கள் ஒளியாக இருக்கிறார் அவருடைய தூதருடைய மூலியக்காரன் ஒளியாக இருக்கிறார்கள் ஒளியின் தூதர்களாக இருக்கிறார்கள் அது ஊழியர்களுக்கு ஒளியின் தூதன் என்று சொல்லி சொல்லப்பட சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான மனிதர்களை போன்று நடை உடைகளையும் பாவனைகளையும் வைத்துக் கொண்டு ஜீவியத்திலே பாவ இருப்பார்கள் ஆகையினால் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பரிசு பவுல் சொன்னார் இதை சரியாக தெரிந்து கொள்ளாதபடி யாரோ ஒருவர் சொன்னதை வைத்துக் சாத்தானை பார்த்து ஒளியின் தூதன் என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் வேதவாய்க்கியத்தை நன்காக புரிந்து கொண்டு தேவனுடைய ஊழியக்காரலை போன்ற வேஷம் தரித்துக்கொண்டு ஏராளமான மந்திரவாதிகளும் மாயவித்தை கிறிஸ்தவ மதத்தில் இருக்கின்ற மக்களை கிறிஸ்துவ செல்கின்ற மக்களை விளவைப்பதற்காக இந்த நாட்களை சுற்றி திரிகின்ற காலமாக இருக்கின்றபடினால் திருச்சி பெண் பிள்ளைகள் மிக கவனமாக யார் மூலமாக எந்த வார்த்தைகள் இருந்தாலும் அதனுடைய உள்ளத்தை அசூசியப்படுத்தி விடாதபடி பெற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு மாறாண்டுகளை சிந்திக்க வைக்காதபடி மனதின் அறை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாகி அனைவரும் சொல்கின்றார் யோகாங்களுடைய இரண்டாவது நிறுவன் ஒன்பது முதல் பதினொன்று வரை யோசனைகள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து நிறாமல் மீறி நடக்கிறது எதனும் தேவனின் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராது அப்போசு எழுதுகிறார்கள் அப்போசுரத்தை தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் உபதேசிக்க சொன்னார் அவர்களோடு கூட சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த உபதேசங்கள் தெரியும் அப்படி அல்லாதவர்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை வெளிப்படுத்தாதபடி தங்களுக்கு பெரியமானபடி மக்கள் கூட்டத்தை சேர்ப்பதற்காக பிரசகிக்கிற கூட்டங்கள் பெருகி இருக்கின்றது அதனால கிறிஸ்துவன் உபதேசத்தில் பிதாவையும் உடையவன் அல்ல கிறிஸ்துவன் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் ஒருவன் உன்னிடத்தில் வந்து இந்து உபதேசத்தை கொண்டு வராது இருந்தால் அவன் உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமல் பெறுங்கள் அவனுக்கு வாழ்த்துகள் சொல்கிறவன் அவனுடைய துற்கிரிகளுக்கு பங்குள்ளவனாக இருக்கிறான் என்று சிறுவேதம் சொல்கின்றபடி பிறருடைய துற்கிரிகளுக்கு நான் பங்குள்ள ஆகாதபடி இந்த உபதேசத்தை உபதேசத்தை கொண்டு வராத மக்களிடத்தில் ஐக்கிய வைத்துக் உபதேசத்தை கேட்காதபடி நம்முடைய செவிகளை அடைத்துக் வேண்டும் என்று பரசுத்தாவி அனைவரும் சொல்லுகிறார் பெருக்களிலே பிரசங்கள் நடக்கலாம் ஜீவில செய்திகளை கேட்கும்போது சில செய்திகள் தப்பிதமாக வரலாம் மனவை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று விலகும்படியாக கண்டதெல்லாம் கேட்டு குழப்பமடைந்து தேர்தல் சித்தத்தை அறிய முடியாதலாக இன்றைக்கு மண்டலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாளைக்கு ஒரு கூட்டங்களுக்கு சென்று தங்களுக்கு பிடிக்காதபடி கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்ற அப்படின்னா நாம் அவர்கள் மிக தெளிவாக ஹேவன் தலைமை அப்போசு மூலமாக நமக்கு சத்தியத்தை விலக்கிக் கொடுத்து இது மாதிரி சத்தியத்தின் பாதை நடப்பதற்கான கிருமைகளை நமக்கு தந்து ஏவன் தமிழ் தூய் ஆவியை தந்து ஆவியானவரோடு கூட பேசும்படியான உறவாடும்படியான பாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றபடிதான் இந்த கிருமைகளை பாதுகாத்துக் கொண்டு ஹேமன் தரப்போகின்ற பூர்ணமான அடைந்து கொள்வதற்கு அவ் தெளிந்த புத்தியுள்ளதாக இருந்து மனதினரையை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாவிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது காட்டி கொடுக்கும்படி தூண்டி தூண்ட ஒரு பொருளாசி நம்முடைய ஆத்மாவை மிக கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும் மீட்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவரே நமக்கு போதுமானவர் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் போதுமான நம்பிக்கை நமக்கு சில வேலைகளிலே பொருளாசை நம்முடைய உள்ளத்திலே தூண்ட ஆரம்பிக்கின்றது கூட்டிழமை ஆண்டவர்களுக்கு தூரமாக செல்வதற்கான வழிகளை திறந்து விடுகின்றது ஆகினால் யூதாசுடைய இதயத்தை தூண்டினான் என்று இங்கேத்தான் எழுதி வைத்திருக்கின்றனர் நம்முடைய இறுதிகளை தூண்டிவிட முடியும் ஆகினால்தான் எப்பொழுதும் மனதின் அறை கட்டப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னார் குமாரனாக அவரை காட்டில் காட்டிக் கொடுக்கும்படி இதயத்தை தூண்டிட பின்பு என்று வாசிக்கிறோம் இதயத்தை தூண்ட ஆரம்பித்துவிட்டால் திருப்பதி நடந்து கொண்டிருக்கின்றது அங்கிருந்து அவர் எழுந்து கடந்து போகும் தூண்டுதல் வந்தவுடனே அதை செய்ய வேண்டும் என்று விருப்பம் போதுக்கு உண்டாகிவிட்டது கடந்து முடியவில்லை அவருக்கு கடந்து என்று சொல்லி மறுசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம் மத்திய சுயசிசம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினைந்து வசங்களிலே இப்படி எழுதியிருக்கிறத வாசிப்போம் அவரை பேசு கொடுக்க உடன்பட்டி இருக்கின்றது ஏற்கனவே அந்த அறிமுகமான பேச்சுவார்த்தைகள் நடந்தது விதமாக அதை பெற்றுக் கொள்ளலாமே ஏன் அதை பெற்றுக் கொண்டால் தலைமர்வாயிடுவார் தூண்டின பொழுது திருப்பந்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே சாத்தானுடைய தூண்டினான் என்று சொல்லி பரிசுத்த வேதன் சொல்லுகிறேன் தேவ ஜனமே நமக்கு அப்படிப்பட்ட உணர்வுகள் வர முடியும் மாவசத்தில் நமக்கு அப்படிப்பட்ட உணர்வுகள்லாம் யூதாசி மேன்மையான ஒரு அருளை பெற்றிருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு இயேசுகரிசு வெளியே இருந்தார் இப்போது இயேசுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் கட்டிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் தேவரோடு எப்பொழுது ஐக்கியமாக இருந்தால் மனம் அவரை விட்டு வெளியே வாய்ப்பே கிடையாது ஆகினால மனம் எப்பொழுது காக்கப்பட வேண்டும் என்று தேவாலய அனைவரும் சொல்லுகின்றார் மனதை தூண்டின பொழுது உடனே எழுந்திருந்து பிரதான ஆசையிடத்தில் போய் சரி உங்களுடைய நான் இயேசுநாதனை காட்டி கொடுக்கின்றேன் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் தேவனுடைய பிள்ளையுடைய உள்ளங்கள் இப்படிப்பட்ட பொருளாதக தூண்டப்படாதபடிக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆவியான சொல்லுகிறார் உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு பணம் தேவைதான் அகல பணத்தை எவ்விதமாக அன்று நமக்கு தர விரும்புகின்றாரோ அவ்விதமாக மாத்திரமே பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது அது வேறு நம்மை கொண்டு சென்று விடுகின்றது தேவன் தரக்கூடிய பூர்ணமான ஆசீர்வாத்தையும் தூரமாக கொண்டு என்று சொல்லி பருசுத்தாவினர் கற்றுக் என்பதை உங்கள் மக்களும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களிலே ஒரு எலியா தெற்கு தரிசனுடைய விட்டுவிட்டார் என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார் நான் அவன் பிறகே ஓரையன் கையிலே ஏதாவது வாங்குவேன் என்று கற்ற ஜீவன் ஆராயித்துக்குடனே பெரிய பணக்காரன் குணமாக்கிவிட்டால் இவளெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடிக்கணக்கான செல்வத்தோடு அவன் கடந்து வந்தான் எலியா எலிசாவிடத்த படைக்கு சென்று எலிசா சென்னாரது எனக்கு தேவையில்லை தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படித்தபடினாலே தேவனுடைய வார்த்தை உன்னை சுகமாக்கி இருக்கின்றது நடத்தொண்டிருந்தார் ஒரு கூழ்காட்சி காட்டிலே போய் காய்கறி பறிக்கப்படும் என்று சொல்லி பேய்பு முட்டி காய்களை போட்டதாகவும் அதுல விஷயமிருந்ததாகவும் இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறது முந்தைய பாகங்களிலே அப்படி கஷ்டம் இருந்த போதில கடவுள் வாங்கக்கூடாது இடங்கி விடுகின்றது இந்திய பாகத்திலும் பார்க்க முடியும் பிரிய மாணவிலே இப்படி தேவனுடைய மனுஷன் வாங்க மறுத்துவிட்ட காசை ஏவனுடைய மனுஷனாகி எலிசாவுக்கு வேலைக்காரன் இருந்த அதை வாங்க வேண்டும் என்று விரும்பினான் என்று சொல்லுவதில் சாத்தானுடைய உறுதி தூண்டி இருக்கிறான் என்பதை ஆரம்ப காலத்தில் ஆண்டு நினைக்கிறேன் கன்னியாகுமரிக்கு வடக்கை கொச்சியாலுடைய கிராமத்திலே ஒரு அம்மா பதினெட்டு வருஷமா வாய் பேசாமல் இருந்தார்கள் உங்களை ஆவியானது வெளிப்படுத்தி அந்த வீட்டுக்கு கடந்து போய் தெவித்து அந்த அம்மா பேசி சுகமடைந்தார்கள் ஒரு கடைசி பஸ் வள்ளியில் இருந்து வரும் இறங்கி கடந்து போயிட்டு குடும்பத்துக்காக ஜிவித்து விட்டு அதிகாலையில் யாரும் எழுந்திருப்பதற்கு முன்னால் நாங்கள் அந்த வீட்டில ஜெமித்து விட்டு கடந்து வந்து அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் அந்த பணக்காரருடைய பையன் ஒருவனுக்கு ஒரு பெரிய வாதை தாக்கிவிட்டது அதிலிருந்து அவர் விடுதலை ஆகி கொள்வதற்கு பொதுவாக தெரிந்த எல்லா மந்திரவாதிகள் எல்லா இடத்துக்கும் போய் விடுதலை கிடைக்கவில்லை இந்த அம்மாவுக்கு விடுதலை கிடைத்து ஊரெல்லாம் சொன்ன உடனே அவன் பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு வீட்டில் போய் கேட்டிருக்கிறான் அவருடைய விலாசம் எங்கே எங்கே இருக்கிறார்கள் என் பையனை கூட்டிக் கொண்டு ஜோம் வேண்டும் என்று சொன்னபோது அவருடைய விலாசம் எங்களுக்கு தரவில்லை எங்கிருந்து வருகிறார் என்று எங்களுக்கு தெரியாது கடவுள் சொன்னதாக வந்ததாக சொன்னார் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் எப்படி பத்தரை மணிக்கு வரலாம் தான் என்று காவலிருந்து ஒரு நாள் எங்களை கண்டுபிடித்தார் எங்கள் பின்னால வந்தார் பின்னால் அந்த வீட்டுக்கு போன உடனே கடந்து வந்து இப்படி பயனுக்கு சுகமில்லாமல் இருக்கிறது அழைத்துக் கொண்டு வருகிறேன் அனுப்பிவிடுகிறேன் நாங்கள் கடவுளின் விளக்கம் செலுத்திவிட்டு ராத்திரி ஜிபத்தில் இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார் அவனுக்காக ஜபிக்க கூடாது இந்த ஊரில் என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கின்றவன் என்னுடைய மார்க்கத்துக்கு எதிராக வேலை செய்கின்றவன் ஆகியோருடைய வீட்டில் சாபம் உண்டா இருக்கின்றது அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் உத்தரவாகிவிட்டது அதிகாலை ஏற்றுக்கொள்ளுங்கள் இவர்களோடு கூட சேர்ந்து கடவுளுக்கு ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு விடுதலை தேர்வார் நாங்கள் இந்த வீட்டார் கூப்பிட்டு வரவில்லை கடவுளை அனுப்பிதான் நாங்கள் வந்தோம் இந்த மக்கள் கடவுளை தேடிக்கொண்டிருந்தபடினால கடவுளை சொன்னார் அப்படி நீங்களும் கடவுளை தேடினால் உங்களுக்கு ஜெபிக்கும்படி உத்தரவு கொடுத்தார் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க மாட்டோம் நிறைய கட்டிடங்களா கெட்டதற்கு பெரிய புல்டோஸ்லாம் வைத்து வேலை கிடக்கும் போது அதை பார்த்து டீ கடை எங்களுக்கு அங்கிருந்து எடுக்கி போக வேண்டும் நாங்க சாப்பிடம் எங்களுக்கு ஆண்டோர் சொன்னார் காலையில் நீங்கள் ஒன்று சாப்பிடக்கூடாது உவாசமாக செல்ல வேண்டும் என்று சொல்லி இப்படி நீங்க போதும் டீ வாங்கி கொடுப்பது ஏக்கர் நிலம் இருக்கிறது ஒரு ஏக்கர் நிலம் இவ்வளவு நிலம் கொடுத்து ஒரு தேவாலயம் கட்டி கொடுத்து என்னுடைய பையனுக்கு இப்படியான செவ்வ வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் எனக்கு வந்துவிட்டது ஐம்பது ஏக்கர் நிலம் தான் இந்த இடத்தில் இருக்கிறது இந்த உலகம் எல்லாம் யாருக்குன்னு தெரியுமா அதற்குரியது அவருக்கு ஒரு ஆலைய வேண்டும் என்று சொன்னால் விரும்புகிற இடத்தில் ஆலையும் கட்ட முடியும் இப்படி லஞ்சம் வாங்கி யாருக்கும் சோம் கொடுக்கிறது விருப்பம் இல்ல நாங்கள் அப்படிப்பட்ட ஊழியர்கால் வேற ஆழ்த்தில் இறைவரைப் பெற்றி அறிய வேண்டிய அறிவு நமக்கு இது வளர வேண்டும் இதெல்லாம் அழிந்து போகிற செல்வங்கள் இந்த அழிந்து போகிற செல்வத்திற்காக மனதை செலுத்தி அழியாமைக்கு அழியாமை இழந்து போகக்கூடிய மக்களாக நாம் காணப்படாதபடிகருடைய மனம் இடையிடையே வேறமுக்கமாக நாம் நினைக்கின்ற கடவுள் தான இப்படி நடத்துகிற ஆரம்பிச்சு நிச்சயமாக இல்லை என்பது சொல்லிக் கொள்கின்றேன் மனதினரை கட்டிக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஆவியான மனம் உருவாக சாத்தான மனதை தூண்டிடும் இயேசுநாதியை விலைக்கு காட்டிக் கொடுப்பதற்கு நடந்துட்டான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆகினால் நாம் இப்பொழுது இயேசுநாத உபதேசத்தை விட்டுவிட்டு பொருளாசியாகி விக்கிறத காலம் மனதை செலுத்துவோமானால் ஆண்டவரை நாம் காட்டிக் கொடுக்கிறோம் என்பது பொருளாகிவிடும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் அவனுக்கு எதிரண்டு போகத்திலிருந்து குறித்து இரண்டு வார்கள் தான் எப்ராயம் எங்களுக்கு வந்தார்கள் ஒரு கடவுளை விட்டு விலகமாக மாறிவிடுகின்றது இப்படி ரெண்டு வேலைக்காரர் ஊழியர்களை இப்படிதான் வந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக வைப்பதற்கு ஒரு வெள்ளியை வேண்டும் என்று கேட்க சொன்னார் யஜமானுடைய பெயரையும் கெடுத்து நாமத்தை தூசித்து ஆண்டவர் வேண்டாம் என்று விலைக்கு ஆசிர்வாதத்தை என்ன சம்பவிக்கப்போது வர ஆரம்பிக்கின்றது அந்த பொருளாசையில் விழுந்து கிடக்கிற மக்களுக்கு சாபங்கள் எல்லாம் நம்ம தேடி வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றால் சாபத்தீடானதை தொடக்கூடாது என்று சொல்லி நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம் அதற்கு ராகமான் தயவு செய்து இரண்டு காலந்தே வாங்கிக் கொள் என்று சொல்லி அவரை வருந்து இரண்டு காலந்த வெளியை இரண்டு கையை இரண்டு மாட்டு வசதிகளோடு கூட கட்டி அவருக்கு உன்பாக சுகத்தன் வேலைக்கான இரண்டு பேர் மேல் வைத்தான் நேற்றந்தைக்கு வந்த போது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷனை அனுப்பிவிட்டான் அவர்கள் போய்விட்டார்கள் முன்பாக நின்றான் என்று எலிசா அவரை கேட்டதற்கு அவனோடு அறிவான் எங்கும் போகவில்லை என்றார் தேவனுடைய மனுஷன் குசுபோகியா வருகிறான் என்று சொல்லி குடிசைக்குள் இருந்து கொண்டே அவர் ஆவியிலே கண்டு தரிசனம் கண்டு சொன்ன இந்த கே ஆசிர்தான் நாகமான் வருகின்றான் வருகின்றான் மூழ்கி எழுந்தி இந்த கேசிடா இந்த கையாசு இந்த எலிசாவிடத்திலே பச்சையான போய் சொல்லுகின்றான் அது எங்கேயும் போகவில்லை இங்கேதான் இருக்கிறேன் என்று சொல்லி இப்படியான துணிகரமான சூழலில் எப்படி வரும் தெரியுமா தேவனுடைய கட்டளை மீறிவிட்ட பொழுது சால்தானுடைய தூண்டிவிட்ட பொழுது தேவனை விட்டு விலகும்படியான சூழலை உருவாக்கிவிட்ட பொழுது தேவனுடைய மகசை நடத்திலும் இறைத்து நிற்கக்கூடிய மனதிலே உருவாகி விடுகின்றது பொய் சூழும்படியான துணிகரங்கள் உருவாகிவிட்டது அப்படியெல்லாம் ஒரு இடத்திலும் போகல எங்கேயா உட்கார்ந்து என்ன என்ன பண்ணி எப்போ சந்தேகம் அப்படி இல்லாம பேசியிருக்க முடியும் அப்பொழுது எரிசாட்சி சொல்லுகிறான் அடுத்த அவசரம் எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது அப்பொழுது அவன் இதனை பார்த்த அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மன உடன் செல்லவில்லையா என் மன உன்னோடு மனிதர்கள் திருச்செயின் மனிதர்களுடைய பார்த்து கொண்டே இருப்பார் என்பதை யாரோ ஐயாண்டு தப்பா சொல்லிட்டாங்க போலத்தை நம்ம போட்டுட்டாங்கன்னு சொல்லி வீட்டுல பேசிடுறீங்க இந்த கீசிடத்தில் அது எலிசா சொல்லுகின்றார் என்னுடைய மனம் உன்னோடு கூட வரவில்லையா ிருக்கும் என்றால் உடனே அவி அவர் சமூகத்தை நிறியமான உலகத்தில் சாபம் நிறைந்திருக்கின்றது சாப்தார் சம்பாதித்த ஆசிர்வாதங்கள் உலக மக்களத்தில் நிறைந்திருக்கின்றது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் வாங்க வேண்டும் என்று விரும்புகின்றால் சேர்ந்தவர்களும் சேர்ந்த நம்ம வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் யார் நம்ம விடுவிக்க முடியாது என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற எல்லாமே கொள்ளை அடித்தது கொலை செய்தது செய்தது உலகத்தில் அசுத்தமான வாழ்க்கை செய்துடைய களத்தில் பணம் பெருகி இருக்கின்றது இந்த பணத்தை இன்றைக்கு இவ்விதமாக ஊழியத்து கொடுத்தால் ஆவது உண்மையாதா நோக்கம் கிடைக்காதா என்று சொல்லுகின்ற பொழுது மாறுமதி இப்பொழுது ஆட்சி தோட்டம் வீடு கட்டதற்கு இதுவா காலம் கேசுநாதன் நாளைக்கு வருவார் என்று பிரசங்கம் செய்கின்றவர்களும் இன்றைக்கு எந்த தோட்டத்தை வாங்கலாம் எந்த எஸ்டேட்டை வாங்கலாம் என்று தவிர இயேசுநாத என்ன செய்ய வேண்டும் இயேசுநாதர் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசுநாதருடைய கருத்தர் கொடுப்பதை மாத்திரம் ஆண்டு குடும்பம் ஜீவனை கொடுத்தவர் அதோடு கூட எல்லாவற்றையும் கொடுப்பது நிச்சயமலமாக எழுதியிருக்கின்றபடியால் நிச்சயத்தை விட்டு யாரும் அவர் கொடுக்கின்ற திருப்பந்தில பங்கு கொண்டு கொண்டிருக்கும் தூண்டினான் என்று சொன்னால் என்னையும் உங்களையும் தூண்டுவதில் இயேசான ஒரு காரியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்று நம்முடைய மதம் இறைவனை விட்டு விலகிவிடாதிருக்கும்படி பெற்றுக் கொண்டிருக்கிற உபதேசத்தை விட்டு விலகிவிடாதிருக்கும்படி அடைந்திருக்கிறோத்தை விலகாதிருக்கும்படி மனதின் அறை இப்பொழுது கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு அவசிப்படுகிறது அருமையான விசுவாச குடும்பம் அப்போ சித்த பேருடைய காலத்திலே எல்லாரும் ஆசிரியர்களை வைத்து பொதுவாக வைத்து அனுபவித்துக் கொண்டிருந்தால் ஏனென்றால் யூத மதத்தை விட்டு எல்லாரும் விலகி வந்துவிட்டார்கள் து லும்ரமாட்டார்கள்ருமே உதவி செய்ய மாட்டார்கள் எல்லாருடைய நம்முடைய ஆசைகள் எல்லாம் திருச்ச வேலை கொடுக்க வேண்டும் எல்லா மக்களும் யோசிக்கப்பட வேண்டும் யாரையும் நாம் பட்டினியாக விடக்கூடாது யாரும் ஏழைகள் அண்ணாதைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எண்ணத்திலும் இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி எல்லா தனவரு சொத்துக்களை வித்து வைத்து எல்லாரும் ஒரே மாதிரியாக பெற்று மனசு தாங்கி பெற்றவர்கள் அவர்கள் தன்னுடைய காணி ஆட்சிகளை விற்றார்கள் விற்று முடித்தவுடனே இருவருக்குள்ளே ஒரு தூண்டுதல் உண்டானது சாக்கால் மீதா சுடி தூண்டினது போல இந்த பணத்தை அவர்களிடத்தில் கொடுத்து விட்டால் ஒரு இடம் என தெரியுமா பாதியை வைத்து விட்டு பாதியை கொடுக்கலாம் தானே கடவுள் பார்ப்பார் உணர்வு அழிந்து போயிட்டு சாத்தான் தூண்டது என்ன நடக்கு தெரியுமா பார்வைகள்ரைந்து ஆண்டவரோடு உருவாடினவர்கள் ஏற்று வரைக்கும் ஆண்டவன் சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்று எண்ணினவர்கள் உடனே அதை மறந்து தம்முடைய மனதின் விருப்பத்தின்படியே வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாக ஆரம்பித்து விடுகிறது அப்படிப்பட்ட அநேகரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை போல நாமம் இருக்கலாம் என்று எண்ணுகின்றோம் பெரியமானே வருகையிலே நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது பேசினார்கள் கொஞ்சம் பிந்தி வர்றேன் அப்படி தந்திரமா அவர்கள் முன்னால் எப்பொழுதுமே பெண்கள் தான் ஏலக்காட்சி மாதிரி தெரியுது ஆதியில் ஏவாள் தான் இருக்கிறார் இந்த அம்மா அவரை முன்னால் அனுப்பியாச்சு இவரு பாதிப்படத்தை கொண்டு இப்ப அப்போ சொன்னே கொண்டு வைக்க போறாரு பொக்கோச இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது யாருக்கு தெரியும் தெரியுமா பேதருக்கு தெரியும் பேதர்களோட யாருந்தாசாவியான மீன்பிடிக்கிறவர்களானே பேதற்கு என்ன தெரியும் பள்ளி படதும் மாட்டார் எனக்கு பைசா கொடுத்தாலும் எண்ணி பார்ப்பார் நமக்கு தெரியல அந்த அளவுக்கு கூட படிப்பு இருக்காது இப்படித்தான் இவருடைய எண்ணங்கள் பிரியமான தேவஜானமே பேதைகளைக் கொண்டு ஞானிகளை விற்கப்படுத்துகிற தேவர் என்பதை தேவசபத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் உடனே பேர்தலுக்கு எடுக்கிறார் அணினியாவே மனைவி அறிய கரையத்தில் ஒருவங்க வஞ்சித்து வைத்து இப்படி தேவனிடத்தில் பொய் சொல்வதற்கு நீ துணிந்தது வாசிக்கலாம் அப்போ சில ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் வாசிப்போம் மனைவி அறிய கரையத்திலே வஞ்சித்து வைத்து ஒருபங்கை கொண்டு வந்து அப்போசனை பார்க்க வைத்தான் எதிர அவனை நோக்கி அணினியாவின் நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து உன் இதயத்தில் நிரப்பிறது உன் இதயத்தை தூண்டினான் என்று சொல்லுவதை சொல்லுகின்றது எங்கே சத்தூரா நிரப்பி விட்டார் நிரப்பி விடுகிறான் சாத்தானுடைய நிரப்பினதே இவளவுதான் வித்தா என்று கூட கேட்கல அதுக்கு முந்தைய அவர் சொல்லுகிறார் இவர் நினைச்சீர்ப்பார்கள் யாரோ பக்கத்து விட்டுக்காரங்க என்று சொல்லிட்டாங்க போல எ பறவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் நடந்தது என்ன வாசிக்கலாம் உன்னுடைய பிறகு அதன் கரையை உன் வசத்தில் இருக்கிறது இல்லையா இப்படி உன் இருந்து இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன பாதியை வைத்துவிட்டு பாதியை கொடுக்க வேண்டும் என்று பரசுத்தா என்கிற மாய்னது என்ன வாசிக்கலாம் தேவனிடத்தில் பாவ அறிக்கையை குறித்து வெளியே என்ன பேசிடுறாங்க தெரியுமா மனுஷனிடத்தில் போய் சொல்றாங்க அது கேவலமா இல்ல மனுஷத்தில் தேவனுடைய தேவனிடத்தில் சொல்லுவோம் அறிவில்லாந்தபடினால் இந்த பேரு சொன்னா நீ மனுஷனிடத்தில் தேவனிடத்தில் போய் சொன்னாய் ஏவனுடைய மனுஷனிடத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் அங்கேதான் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் அங்கீகரிக்கப்படும் தேவன் இல்லாத இடத்துல கொடுக்கிற காணிக்கையில் அங்கீகரிக்கப்படுவதில்லை நினைக்கிறாங்க அதாவது போஸ்ட் ஆபீஸ் பேர் போட்டால் அங்க போடுற கடிதம் எல்லாம் போய்ச்சாருன்னு சொல்லி விசயமா மாசம் கழிச்சு நடந்து பார்த்தாங்க எழுதி பழத்தை போட்டுருவீங்க இல்லையா அந்த அனுப்பிடுங்க அவங்க கடிதம் எழுதி வச்சு மகனே இந்த மாதிரி நல்லா படியும் சரி புத்தி பண்ணி சரி கடிதம் பிள்ளைதான் கடிதம் ரெண்டையும் சேர்த்து பணத்தையும் கொண்டு வச்சு இந்த அம்மாங்க தெரியுமா சவால் போடுற அந்த போட்டு வந்தாச்சு மணியார் எங்களுக்கு தெரியாது கடிதம் போடுறதுல போட சொன்னாங்க போட்டாச்சு அங்க பணம் கிடைக்கல மறுபடியும் கண்டு அம்மா எனக்கு பணம் வந்து சேரலு ரெண்டாவது மாதம் ரெண்டாவது மாசம் கொடுத்தாச்சு குடும்ப கடிதம் வந்த உடனே இந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வு அக்கா அக்கா இந்த பணத்தை கொண்டு எங்க கொடுத்தீங்க எப்படி அனுப்பிடுங்க தங்கச்சிட்டு காணிக்கு இங்க செல்லாது தெரியுமா தி செல்லாது அறிவித்துக் கொள்கின்றோம் அவர் காலேஜ் கட்டலாம் சத்திரம் கட்டலாம் அவனுக்கு படம் சேர்ப்பதற்காக குடும்பத்துக்கு சொத்து சேர்ப்பதற்காக சர்வீஸ் தேவனுடைய நவீக்காக பயன்படுத்தப்படுதல் என்பதற்காக போய் செப்பிரால் உண்டாதவர்கள் உயிர்ப்பிப்பதற்குரிய அதிகாரம் நல்லவையும் நினைக்கிறவர்களுக்கு அதாவது சொன்னால் மாத்திரம் மன்னிப்பார்கள் அதை அவர்களுக்கு மன்னிக்கப்படும் ஜெருடி பாம்பலி மன்னியா இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று ஆண்டர் கட்டளை கொடுத்தார் இந்த அரினியாவுடைய பாவத்தை அன்று மன்னிக்கு சொல்லவில்லை அறிந்தும் தவறு செய்து அடுத்தபடியாக சில மணி நேரம் கழித்து நடந்ததில்லை என்று அறியாதபடி கணவனும் அரித்து அடக்கம் பண்ணது கூட அவளுக்கு சொல்லப்படவில்லை அதனால மறுபடியும் அவர் தீமை வந்து வந்தவுடன் அவர் கேட்கிறார் வாசிக்கிறார் ஏழாவது சிலவாசிகே அந்த ஒரு வாரத்தை நிறுத்தியிருக்க மாட்டேன் வந்து கொடுத்திருக்காங்க அழகா நாட்டுக்கா பேசினாங்க வாசிங்க கருத்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒரு என்ன ஏதோ ஒரு அடக்கம் என்னுடைய கார்கள் வாசல்படியே வந்திருக்கின்றது உன்னை வழியே கொண்டு போவது தான் உடனே பாதத்தில் வந்து எப்படி நினைக்கலாம் எப்படி வாழலாம் என்பதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை உபதேசத்திற்கு வாழ்கின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை அதை மாற்றி வைப்பதற்கு சாத்தான போராடுகிற காலமாக இருக்கின்றபடியால் மனதினரை கட்டப்பட வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை புகழ்வத்திற்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் பொருளாசி என்கிற விற்கிறாரி இருக்கின்றதே அது உலக மகிழ்ச்சி மூடி வந்து கொண்டிருக்கின்றது அதனால் கிறிஸ்தவிகள் மிக தெளிவுடையாக இருக்க வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றனர் அப்போது ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழாவது நாங்கள் வாசிக்கும் பொழுது விவசாய ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழாவது பொருளாசியும் அக்கிரமத்தின்தான் கடும் கோபமாகி அவளை அடித்தே மறைந்து கடும் கோபமாக இருந்தேன் மக்களை குறித்து விதமாக எழுதப்பட்டிருக்கின்றது பிரமாணங்களை மீறி ஓய்வு வியாபாரம் பண்ண வேண்டும் ஓய்வு நாளில் சபைக்களை வேண்டும் பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஓய்வு பண்டிகைகளை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு நான் அவர்கள் பொருளாதாரமும் அக்கிரமத்தின் மித்தம் கடும் கோபமாகி அவளை அடித்தேன் கடும் கோபமாக இருந்தேன் தங்கள் மனம்போகன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள் என்று சொல்லி சிறுவன் மக்களை குறித்து என்ன பெரியமான தேவஜம் சமுதாயம் பொருளாதிரையே மிக வளர்ந்து கொண்டிருக்கின்றபடியால் நம்மளுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆவியான சொல்லுகிறார் நமக்கு தந்திருக்கிறது எதுவோ அதை மாற்றம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான் சொல்கிறார் ஆறாம் அதிகாரம் ஆறு முதலில் சில வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அப்போ சாய் குருசுத்த போல் திமுக நிறுவனம் எழுதும்போது தெளிவாக எழுதியிருக்கிற மனது ஜெயபக்ஷியை மிகுந்த கொண்டு போதும் இல்லை என்பது போது கடவுள் உண்ணவும் உடுக்கும் இருந்தால் அது போதுமன்றி இருக்க கிடவும் என்று சொல்லி இங்கே மிக தெளிவாக எழுதுகின்றார் ஐஸ்யாளர்களாக விரும்பினவர்கள் சோதனையிலும் தண்ணையிலும் மனசரை கேட்டிடும் அழிவிலும் அமைச்சர மது விழுகிறார்கள் பனாசு எல்லா தீமைக்கு வேற சிலர்களைத்து விசுவாசத்தை விட்டு பழகி அநேக வேதைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவண்ட மனுஷனே இவைகளில் தோடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பெருமையும் சாந்தகுணத்தையும் அடையும்படி நாடு சாந்தகுணம் மாறிடுவோம் ஐஸ்வரிக்கு விரும்புகின்ற பொழுது அந்த ஐஸ்வர்யம் போகும் பொழுது ஆத்திரங்கள் எரிச்சர்கள் கோபங்கள் வைராக்கியங்கள் பிடிவாதங்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே எங்களை வெற்றோடி நீதியும் தேபக்தி விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்தகுணத்தையும் அடையும்படி நாடு பணாசு இல்லாத திமுக வேறாயிருக்கிறது சிலரதை இச்சித்து விசுவாசத்தை மட்டும் வலிவி அநேக வேத விளோகளை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஆவிக்கறி வாழ்க்கையில் மிகச் செல்வி அதுவே தேவையை நமக்கு இந்த எவ்வளவு கோடி சொல்ல சொத்து கிடக்கும் வங்கியில் இருக்கும் அது வீட்டில் இருக்கும் அவ்வளவு தாண்டி தவிர சாப்பிட முடியாது அந்த பணத்தை கொண்டு உடுத்த முடியாது அதையால உண்ணும் ஒடுக்கம் இருந்தால் போதும் என்று இருங்கள் அதுவே தேவையை பார்வையில விலையேற இருக்கின்றது கருத்து நம்மை ஐசிடி வான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர்களை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற நதிகேடு சேதமான பலவிதமான இச்சைகளிலும் விழுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி நான் புரதாசியாகி இருக்கிறார்க்கு ஒருவரும் இடம் கொடுத்து விடாதபடி அது எந்த உருவத்திலும் யார் மூலமாக ஆலோசனை வந்தாலும் திறமக்களை ஏற்றுக்கொள்ளாதபடி எனக்கு கொடுத்திருக்கிற வேலை போதும் கொடுத்திருக்கிற வருமானம் போதும் கொடுத்திருக்கிற வாழ்வு போதும் என்று எண்ணி இனி வரக்கூடிய வாழ்வுக்கு நாம் ஆழத்தமாக வேண்டும் என்று மீண்டும் அதிகாரம் ஐந்து ஆறு வருஷங்களிலே வம்சத்தை போல் குலோசி சபையாது கழுதும் பொழுது ஆகியால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் புரட்சி விக்கிரகாராதனையான குரலாசி ஆகியவைகளை பூமி உண்டு அமைவுகளை அழித்துக் கொடுங்கள் இவைட்டே கீழ்படியாமல் பிள்ளைகள் கோவாக்கனைக்குள் ஆகி கொண்டிருக்கிற காலத்திலே உலகத்தை விட்டு வேறு பிரிந்து மனதிலே இப்படிப்பட்ட தீமையான உணர்வு உருவாகிவிடாதபடி மனம் எப்பொழுதும் கிறிஸ்துக்குள் ஆகி காக்கப்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டும் வாசிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சீமையான உணர்வுகளின் உள்ளத்தில் வராத இருப்பதற்கு வாக்கு வைத்தே மனதின் அரை கட்டப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோட வார்த்தைகளை இதயத்திலேயே பதித்து வைத்துக் கொண்டிருந்தால் மனதிலிருந்து அது வெளியாகி கொண்டே இருக்கும் மனதின் இதயத்தின் அறைவுதான் வாய் பேசும் என்று சொல்வார்கள் இறுதிய வேதவாக்கியத்தினால் நிறைந்திருக்கின்ற பொழுது அதையே பேச வேண்டும் அதையே சிந்திக்க வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு வர முடியும் என்று ஆரம்பிகாரம் பவுன் சொல்லும் பொழுது மனதின் அறை எப்படி கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுவதை வாசிக்கலாம் சத்தியம் என்றும் கட்சியும் அறையில கட்டினவர்களும் நீதி என்னும் மார்கவசத்தை தரித்தவர்களும் இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்சியை உங்கள் அறையிலே கட்டிடங்கள் வணிக போகாமல் இருப்பதற்கு கல்சிகள் கட்டுகிறது போல நம்முடைய ஆக்கும ரின் வஸ்திரத்தை இழந்து போகாமல் இருப்பதற்கு சத்தியம் என்னும் கட்சியை அறையிலே கட்டியிருக்க வேண்டும் மனம் எப்பொழுதும் உறுதியாக இருப்பது தேவனை விட்டு விலகிவிடாது தேவனை விட்டு ஒதுங்கி போகாது சத்தியமனம் கட்சியை அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள் சாத்தாலம் சிதறடிப்பதற்கு ஏவதை விட்டு விலக செய்வதற்கு இப்படிப்பட்ட தீய உணர்வு பெரிய பெரிய போராட்டங்கள் நமக்கு தருகிறதில்லை சின்ன உணர்வுகள் நமக்குள் இருந்தே அந்த உணர்வுகளை உண்டாக்கி உண்டாக்கி அதை சிந்தித்து சிந்தித்து பின்னர் ஆண்டு விடுதமாக போகக்கூடிய ஆலயத்தில் ஒருவதற்கு மனம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் உற்சாகமாக இருக்காதபடி பாடாதபடிபடி சாட்சி கொடுக்காத விட்டு ஒதுங்கி ஒதுங்கி ஒரு நாளைக்கு சாஸ்திரம் கை ஆட்களாக கடந்து போய்விடுகிறார்கள் நாகவும் தீர்க்க தரிசனத்தை வாசிக்கின்ற பொழுது இரண்டாவது அதிகாரம் குதிரா திருசகத்தில் இப்படி நாம் வாசிக்கின்றவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை கா சிறப்ப தரிசை கொண்டாண்ட சுதரடிக்கிறவன் இறைவனை விட்டு மன மக்களை பிரிக்கக்கூடியவன் ஏதேன் தோட்டத்திலே பிரித்து விட்டவன் இன்றைக்கு தேவைய திருச்சபை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு உலகம் முழுவதும் சாற்றாண்டுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த காலத்திலே அவருடைய பிள்ளைகள் மாத்திரம் தேவ சமூகத்திலே ஆராதனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சாத்தான் ஆண்டவர்களுக்கு வருகிறார் என்று சொல்லி உலகம் சுத்தி பார்த்து விட்டு வருகிறேன் அப்படின்னா உலகத்தில் வேறு யாருமே கடவுளுக்கு ஆராதனை செய்கிற மக்கள் அன்றைக்கு இல்லை இஸ்ரேல் மக்களால் ஈத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த காலமாக இருக்க முடியும் என்று எண்ணுகின்றேன் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் யோபு அவருடைய பிள்ளைகளும் கடவுளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆராதனை செலுங்கள் இருந்தாலும் தேவனோடு உறவு பார்த்துக்கொண்டே இருக்கிறான் விலக செய்ய வேண்டும் உலகத்தாராக மாற்ற வேண்டும் செல்ல வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருக்கின்றபடியால் மறுபடி வாசிங்கே சிதறடைக்கிறவன் முகத்துவம் முன்பாக வருகிறார் மரண காத்துக்கொள் வழியை காவல் கொண்டு நிறைய கட்டியாய் கட்டிக்கொள் என் நலனை மிகவும் சிறப்படுத்திய அரணை காத்துக்கொள் திருச்சவியின் ஐக்கியத்தை காத்துக்கொள் அதை விட்டு வெளியே செல்வதும் சென்றால் உனக்கு பாதுகாப்பு இல்லை உனக்காக இல்லை உனக்கு ஆலோசனை தருவதற்கு இல்லை ஆகினால் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணி உன்னுடைய ஆத்மாவுக்கு வருகின்ற ஆலோசனை எப்படி எப்படி வருகிறது எங்கிருந்தெல்லாம் வருகிறது பார்வையின் மூலமாக சிந்தனையின் மூலமாக கேள்வியின் மூலமாக பேச்சுவின் மூலமாக வருகிறவர்களெல்லாம் காவல் பண்ணு காட்சமாக காத்துக்கொள் பறைய கட்டி ஆய் கட்டி மனதினரை உன் பலனை மிகவும் ஆகி கூடிய பலனை அதிகமாக சிறப்படுத்தி சாத்தான ஜெயிக்கக்கூடியதாக மாறு என்று சொல்லி நாகவும் திருத்தப்படுத்தி இருக்கின்றார் வந்திருக்க அதை தியானித்து தியானித்து நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாவியான எட்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசங்களை பிடிவாசிக்கலாம் பெரிய அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை திறக்கவில்லையே நான் அவர்களை புறக்கணித்தேன் என்று கருத்து சொல்கிறார் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரேல் புத்தனோடு செய்யும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்கள் என்னுடைய மனதில் வைத்து அவருடைய இதயத்தில் எழுதுவேன் நான் தேவனாயிருப்பேன் அவர்களோட ஜனமாக இருப்பாள் என்று சொல்லிவர் சுத்தாவின் எஸ்ஐகே தீர்க்கத்தரிசி சொல்லும் பொழுது முப்பத்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பிடிவாசிக்கலாம் எஸ்ஐகே ஆறாவது அதிகாரம் வசனம் உங்களுக்கு நவமான இருதிதான ஆவியை கட்டிட்டு கல்லான இருதி மாமசத்தி எடுத்துக்கோட்டு சவியான எதிர்த்து கொடுப்பேன் உங்கள் உள்ள கற்றலைகளின்படி நடக்கவும் வைத்து உங்களை என் கற்றளையின்படி நடக்கவும் நியாயங்களை கைகொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்டிகை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் நான் சொல்லப்பட்ட தெற்கு தரிசன வார்த்தைகள் வாழ்க்கையில் இஸ்ரேல் மக்களுடைய உள்ளத்திலே தூய் ஆவியானது இல்லாதபடினாலே கற்பனைகளை கைகொள்ள முடியாதபடி விழுந்து போய்விட்டார்கள் நமக்கோ இருத்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஏவுதலின் உணர்வுகளின் தங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சாத்தாரண இறுதிகளை தூண்டிவிடுவதற்கு இடம் கொடுக்காதபடி மனதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியான வாசிக்கின்ற பொழுது இயேசுநாதர் ஒரு ஓமியை சொல்லுவதை வாசிக்கலாம் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மிஷனுக்கு ஒப்பாகும் இருங்கள் என்று சொல்லியறை ஆண்டவர் கற்றுத்தந்திருக்கிறார் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நமக்கு அறைகள் கட்டப்பட்டதாகவும் விளக்குகள் எரிவதாகவும் எப்பொழுதும் மனவாழ்வு வருவார் என்று எதிர்பார்த்துக் இருக்க வேண்டும் என்று பேத வாக்கியம் கட்டித்திருக்கின்றே ஆவிக்கெரி வாழ்க்கையில் நீங்க ஆண்டு காலம் வாழ்ந்து எஸ் திருசூடி வருகையும் கடைசி மணி நேரத்திலும் கடந்து வந்திருக்கிற நம்முடைய உள்ளங்களை சாசால் வேறு மக்கள் தூண்டிவிடாதிப்பதற்கு விழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆர்த்தி கொள்கின்ற அதிகாரம் ரெண்டாவது சொல்லு துவாசிக்கின்ற பொழுதும் இப்படி மனம் புதிதாகி புதிதாகி நம் மறுரூபமாக பகத்தெரியத்தக்கதாக புதிதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுகின்ற கிறிஸ்டியானி மறுபத்தை விரும்பவில்லை இருக்கட்டும்ரணிக்கொண்டிருக்கிறார்கள் இங்க வேதம் சொல்லுகின்றது நீங்கள் விதமாக பிரபஞ்சத்து கொத்த பேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் என்னது என்பதை பகத்தறித்ததாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் புதிதாகி அப்படி மறுபம் அடைந்து கொண்டே இருக்கின்ற மக்கள் ஒருநாள் கடையில் சேர்க்காலம் துணிக்கின்றது சரீரமும் மர்வமாகி விதமாக பரலகம் சொல்வார்கள் என்று சொல்லித்தான் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வாசிக்கிறோம் நாமெல்லாரும் திறந்த முகமாய் கருத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காணுகிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கருத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிழமை மேல் மகிமையடைந்து மறுபடுகிறோம் ஒட்டு வரவும் இல்லாமல் போயிட்டதை என்ன இப்படி என்று நமக்கு நாம் கேள்விப்படுகின்ற காரணம் என்ன தெரியுமா நம்ம யாரும் திறந்த முகமாக ஆத்மாவை பாவம் மூடி இருந்தது கடவுளை பார்க்க முடியாதபடிக்கு பாவ இருள் நம்மை ஆள்கொண்டிருந்தது ஏசு கிருஷ்ணனுடைய உபதேசமானது ஒளி நமக்கு பிரதேசி மாற்றிவிட்டு இப்போ நாம கருத்து மகிமையை கண்ணாடிலே காண கண்டு ஆவியாயிருக்கிற கருத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமடைந்து மருதவப்படுகிறோம் மிக உள்ளமல்லவா மர்வமடைந்து கொண்டே இருக்கின்ற உலகத்தினுடைய எல்லா ஆசைச்சிகளையும் ஆபாசங்களையும் அறிவறுப்புகளையும் பொருளாதாரங்களையும் மறுத்து மக்களுக்கு வாட்டோ ஒத்துக்கொள்ள மாட்டார் செத்த பிறகு பரவல் அடைக்கும் ஆனால் வேதம் நாமெல்லாம் வாசிக்கலாம் ஐம்பத்தி ஒன்னு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆகியும் கடைசி காலம் துணிக்கும் போது மர்மமாக்கப்படுவோம் அப்பொழுது மருத்துவர் அறிவில்லாதவளாக துணிக்கும் அப்பொழுது மருத்துவர் அழிவில்லாதவளாக இருப்பார்கள் நாமும் மர்மமாக்கப்படுவோம் அதே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டு கவலை இல்லாமல் நமது அறிந்திருக்கின்றபடியினாலே அந்த இக்காலசத்தை எப்பொழுது கேட்கிறதோ அப்போது சரீரம் மாற்றம் அடைந்து கிறிஸ்துவை போன்ற ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டு கடைசியை காலம் துணிக்கும் அறிவிடையோடு கடைசி ஒரு நிமிஷத்தில் ஒரு இணைப்பிலே நாம் எல்லாரும் மர்வமாக்கப்படுவோம் என்று வேத வாக்கில் சொல்லுகின்றபடி அந்த வேலை அதிசீகரமாக வந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு பேர் ஒன்னாம் பேரில் ஒன்னாம் அதிகாரம் பதிமூன்றாவது மறுபடியும் நாம் வாசித்து நீங்கள் உங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டிக்கொண்டு போது உங்களுக்கு அளிக்கப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் திருவை மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளதாக இருங்கள் ஹரேங்ரியாசு வரும்போது இந்த சரீரெல்லாம் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறது இந்த காலநிலை சாத்தான் சிதறிகிறவன் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய மனதில் தப்பிதமான எண்ணங்களுக்கு நேராக திருப்புவதற்கு அதற்கு நம்முடைய பார்வைகளும் நம்முடைய கேள்விகளும் நம்முடைய பேச்சுகளும் அதற்கு உடந்த ஆகிவிடாதவர்களாக இருங்கள் வெளிப்படும் போது உங்களுக்கு அழிக்கப்படும் ஆகிருங்கள் என்று சொல்லுகின்ற இணைந்து கொண்டே இருக்கட்டும் அதுக்கு மாறான உணர்வுகள் பார்வையினாலும் சிந்தனாலே கேட்கிறதுனாலே உடைய அப்படிப்பட்ட தீய உணர்வு ஏற்பட்டாலும் உடனே அவை அறிக்கை செய்து விட்டுவிட்டு அந்த தேவனுக்குள்ளாக ஒன்றாக கட்டப்பட்டு அந்த மருப நாளுக்காக காத்து கொண்டிருப்போம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆக மறுபடி நாம் எல்லாருக்கும் திரைசத்திருக்கணும்